yesterday we read about the <coughs> atrocities being done in the name of isis in syria and iraq including the killing of innocent people in turkey airport yesterday even in india dervashan attack on security forces in kashmir killing our soldiers in in the name of islamic jihad by pakistani supported terrorists few days back all this is bringing the bad name of bad name to islam What is Islamic stand in terrorism and killing of innocent people in the name of Jihad? And how do we stop our children from getting influenced by these groups? I have told you that there is a great way to get it. There is also an airport attack in Turkey and there is a lot of people who have been killed. There is a lot of people who have been killed in Kashmir. இப்படி இஸ்லாத்தின் பெயரால் ஜிஹாதுங்கிற பெயர்ல இந்த மாதிரி அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது என்பது முறையா இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா அந்த மாதிரி ஜிஹாதுங்கிற பெயர்ல நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி போய் ஒரு தவறான அமைப்பில போய் சேர்றது நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க முதல்வர் புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஜிஹாத் என்பது தீவிரவாதம் கிடையாது ஜிஹாத் என்பது வேற தீவிரவாத செரோரிஸ் என்பது வேற ஜிஹாத பத்தி நபிசல்லா அலிசல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜிஹாது பல வகை உண்டு அதுல ஒன்று நம்முடைய நப்சோட போராடுவதும் ஜிஹாது நிறைய பேர் நப்ச பத்திலாம் சொல்லியிருக்கிறேன் நப்சு நமக்கு பாவம் செய்யின்னு தூண்டும் பொழுது அந்த நப்ச அந்த நம்முடைய மனோ கண்ட்ரோல் பண்ணி பாவம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய ஜிஹாது அதே மாதிரி நபிசல்ல சொன்னாங்க தைரியமா சொல்வதும் சிறந்த ஜிஹாத் நபிசுல்ல சொன்னாங்க என்பது இன்றைய காலத்தில அது ஒரு மோசமான வார்த்தை தப்பான வார்த்தை மாதிரி சித்தரிக்கப்பட்டு ஜிஹாத் என்பது வேற இன்னைக்கு நடக்கக்கூடியது முழுக்க முழுக்க அது டெரரிசம் அதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தும் கிடையாது அதுக்கு ஜிஹாதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் இன்னைக்கு பெரிய முசிபத் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான வழிகட்ட அமைப்புகளினால வழிகட்ட இயக்கங்கள்னால முஸ்லீம் இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் அதாவது அநியாயக்காரங்களை ஏற்ற நம்ம போராடணும் அநியாயத்தை தட்டி கேட்கணும் அநியாயத்தை ஏற்று நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மூளைச்செலவு செய்யப்பட்டு அவர்களை கொண்டு போய் இந்த தப்பான தீவிரவாதத்திலையும் இஸ்லாமத்தில் அனுமதிக்கப்படாத இந்த ஹராமான தீவிரவாதத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களை பத்தி சரியான தகவலும் நமக்கு கிடையாது தப்பான தகவலும் ஆனால் ஒன்னு மட்டும் உண்மை ஏதோ ஒன்று இஸ்லாமத்திற்கு எதிராக இஸ்லாமத்தினுடைய பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அந்த சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த ஐஎஸ்ஐஎஸ் பேர்ல வந்து நம்முடைய இளைஞர்கள் மூலச்செலவு செய்யப்படுறதும் அங்க போய் சேர்றதும் நல்லா புரிஞ்சுங்க இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவங்க அந்த மாதிரி வந்து அநியாயமா அப்பாவிகளை கொள்றது கழுத்தா இருக்கிறது கூட இருக்கிறவனே வந்து சுட்டுக் கொள்றது இந்த மாதிரி வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பது நூற்றுக்கு நூறு இஸ்லாமத்திற்கு எதிரான வழிகேடு என்பது சந்தேகம் கிடையாது இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிரிகளால் இஸ்லாத்தினுடைய பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கம் சமாதான மார்க்கம் பெருமானா சல்லல்லாஹோ அலைவர் செல்லாம் வந்து ஒரு சபையில் உட்கார்ந்து அப்ப அந்த நேரத்தில் ஒரு யூத பெண்மணியுடைய ஜனாத தூக்கிட்டு போறாங்க யூத பெண்மணியுடைய பெணம் தூக்கிட்டு போறாங்க அந்த யூத பெண்மணியுடைய பெணத்தை பார்த்த உடனே நபிசல்லா அலைசலாம் எழுதி நிக்க கூட ஆபாக்க சொல்றாங்க அப்படிங்கும்பொழுது நபிசல்லாம் திருப்பி கேட்டாங்க அலைசத்தி என்பன் என் யூத பெண் என்றால் அது ஒரு ஆன்மா இல்லையா அது ஒரு உயிர் இல்லையா அப்போ மற்றவர்களுடைய உயிர் அதாவது யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் மதினாலே பெருமானா சல்லல்லா அலேஸ் அவர்களை கொள்வதற்கு துடித்தவர்கள் ரசோல்ல முயற்சி பண்ணவங்க சேர்ந்த ஒரு பெண்ணு கூட அந்த ஜனாதாவை தூக்கிட்டு போகும்பொழுது அவங்க பிணத்தை தூக்கிட்டு போகும்பொழுது திருப்பி கேட்கறாங்க அலைசத்தி என் ஆத்மா இல்லையா அது ஒரு உயிர் இல்லையா அப்படின்றாங்க அப்ப அந்த அளவுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதை மதிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாம் அப்பாவி மக்கள் கொள்றதை எந்த விதத்துல நியாயம் அது அப்பா மக்களை கொண்டு எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும் போர்க்களம் என்று வந்தால் அந்த போர்க்களத்தில் கூட ரெண்டு நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கும் இஸ்லாமிய நாட்டுக்கும் போர் நடக்குது போர்க்களம் என்று வந்தால் கூட உலகத்திலேயே முதன் முதலாக அந்த போர்க்களத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கட்டுக் கொடுத்தது இஸ்லாம் அங்க வந்து பெண்களை கொல்லக்கூடாது போர்க்களத்தில் வர போர்க்களத்தில் யாராவது சாமியார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மத சாமியார்கள் இருந்தாங்கன்னா மத சாமியார்களை கொல்லக்கூடாது அவர்களுடைய நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது அவர்களுடைய பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது குழந்தைகளை கொள்ளக்கூடாது இப்படி உலகத்திலேயே முதன்முதலாக போர்க்களத்திற்கென்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் அப்படிப்பட்ட இஸ்லாம் எப்படி இந்த அப்பாய் மக்களை கொள்றது வந்து நம்ம அனுமதிக்க முடியும் அப்பா மக்களை குண்டு வச்சுக்கொள்ள ஏர்போர்ட்ல குண்டு வைக்கிறதுனையும் அல்லது மொத்தமொத்த இடங்களில் குண்டு வைக்கிறதையும் அப்பாய் மக்களை கொளத்து கொள்றதை எந்த விதத்தில் மார்க்க அனுமதிக்க முடியும் அதனால இது முழுக்க முழுக்க இஸ்லாமத்திற்கு எதிரான தீவிரவாதம் இந்த தீவிரவாதத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த தீவிரவாதத்தை யார் செய்தாலும் என்ன பேரு செய்தாலும் அது வேற இருக்கப்பட வேண்டியது அதுக்கும் இஸ்லாத்து எந்த சம்பந்தம் கிடையாது ஆ நம்முடைய இளைஞர்கள் இந்த மாதிரி ஏதாவது அமைப்புகளால மூளைச்சலவை செய்யப்பட்டால் பெற்றோர்கள் கவனமா இருக்கணும் நம்முடைய பிள்ளைங்க அங்க போய் சேர்ந்துராம ஏன் சொன்னா இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற பேர்ல மூலச்செலவு செஞ்சு நம்முடைய இளைஞர்கள் கூட்டு போய் எந்த அளவுக்கு தகவல் வருது ஆர்வப்பட்டு ஆர்வக் குளாறு போற பசங்க அங்க போய் பார்த்த பிறகு பார்த்தா இவன் என்ன சொன்னானோ அதுக்கு நேர் மாற்றமாக நடந்துட்டு இருக்குது இஸ்லாம்கிற பேர்ல என்னென்ன சொன்னானோ அதுக்கெல்லாம் நேர் மாற்றமாக நடந்துட்டு இருக்குது இஸ்லாமத்தில் சொல்லப்படாத அநியாயங்கள் அங்க அரங்கேற்றப்படுது அவன் வெறுத்து போய் திரும்பி வரும்னு நினைச்சா அவன் திரும்பி வர முடியறதில்லை திரும்பி வர முடியறதில்லை அப்ப இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் வரும்பொழுது இந்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஐஎஸ்ஐஎஸ் என்பது ஒரு வேறறுக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதை ஒழிப்பதற்கு முஸ்லீம்களெல்லாம் நாம் பாடுபடுவது அது ஒரு வகையான ஜிஹாது முஸ்லீம்கள் அதை ஒழிப்பதற்காக பாடுபடுவோம் அது ஒரு வகையான ஜிஹாது அதனால ஜிஹாதுங்கிற பேரில் இந்த மாதிரி தீவிரவாதத்தை எந்தாடி வச்சவன் எந்த தொப்பி போட்டவன் எந்த முஸ்லீம் பேர்ல எந்த குரான் பேர்ல ஹதீஸ் பேர்ல அவன் செய்தாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டியதுல மாற்று கருத்து கிடையாது இந்த நாட்டில் நம்ம இருந்து நம்ம நாட்டில் இருந்து நாம் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்குது நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது இங்குள்ள மக்களுக்கு தாவா செய்யலாம் இஸ்லாத்தை பத்தி அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ணலாம் இஸ்லாத்தை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதை கிளியர் பண்ணலாம் நமக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தலாம் அன்பை ஏற்படுத்தலாம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் அன்னந்தமிகளாக இருந்து சகோதரத்துவத்தோடு இருந்து நாம் நம்முடைய நாட்டை மேம்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்தை சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கும் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்குது நம்ம அதை விட்டுட்டு சைத்தானுடைய பேச்சை கேட்டு செய்து மூலச்செலவு கேட்டு நம்ம ஐஎஸ்ஐஸுக்கு போறதா ஜிகாது சிரியாவுக்கு போறதா ஜிகாது அப்படின்னு நினைச்சோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு சிரியாவில் உள்ள மக்கள் சிரியாவில் உள்ள மக்கள் அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் யாரால அங்குள்ள ஆட்சியாளர் பஷாரு ஆசாத் பஷாருல் ஆசாத் என்று சொல்லக்கூடிய அங்குள்ள இஸ்லாமத்திற்கு எதிரான ஒரு விரோதி அந்த ஆட்சியாளரால் அங்குள்ள அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படையினரால் அங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் மக்களால் தீவிரவாதிகளால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க மூன்று தரப்பும் சேர்ந்து பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அப்ப அந்த அப்பாவி மக்கள் முஸ்லீம்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை அல்லாவுடைய மார்க்கம் எங்கும் அனுமதிக்கல அல்லாவுடைய பெயரால் இஸ்லாத்தின் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அரங்கேற்றப்படுவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல அந்த அடிப்படையில் தான் நேற்று துருக்கி ஏர்போர்ட்ல நடந்த தீவிரவாதத்துக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆயிரம் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக பாகிஸ்தான் இந்தியாவை சண்டை போட்டு அவங்க கொஞ்சம் எதிர்ப்போம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்க உலக வரலாற்றிலே உலக வரைபடங்களிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தான மாதிரி ஒரு கேடுகட்டத்தில் எங்க பார்க்க முடியாது அவ்வளவு மோசமான நாடு அவ்வளவு மோசமான ஆட்சியாளர்கள் உலகத்திலேயே முஸ்லீம் நாடுகள்ல பாகிஸ்தான மாதிரி ஒரு கேடு கட்ட நாடு யாரும் பார்க்க முடியாது அந்த வகையிலே இந்தியாவில் அஹமது இல்லா வசிக்கக்கூடிய நாம மிகப்பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாவுடைய அருள் நமக்கு இங்க வசிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம் பாகிஸ்தான் போய் பார்த்தா அங்க எந்த விதமான இஸ்லாமிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன உதாரணம் சொல்றேன் இங்க நாம நோன்பு வைக்கிறோம் ரமலான்ல நோன் வைக்கிறோம் அந்த ரமலான் நோன்புல நம்ம நோன்பு ஃபாலோ பண்றோம் சில மொஹல்லாக்கள் ஐசோஸ் மாதிரி ஏரியாக்கள் ஹோட்டலே மூடிடுவாங்க காலையில சகர்ல ஹல்றந்திருக்கும்ாயந்த பாகிஸ்தான்ப பகல்ல நல்ல பிரியாணி சாப்பிட்டு சொத சோதன வெத்தலை பாக்கு போட்டு வெளியில வருவான் எப்போ ரமதான்ல ரமதான் மாசத்துல நல்ல வெத்தலை பாக்கு போட்டு சொத சொல்ல வெளியில வருவான் அப்ப என்ன தங்க மார்க்கம் இருக்குது என்னத்தங்க மண்ணாங்க இருக்குது இஸ்லாத்துக்கும் அவன் கிரிக்கெட் சிக்சர் அடிச்சிட்டா இவன் ஒண்ணு ரோட்ல வெடி வைக்கிறது அவன் வைக்கக்கூடிய வெடி பாகிஸ்தானுடைய சிக்ஸருக்காக வைக்கக்கூடிய வெடி அல்ல இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்துக்கு வைக்கக்கூடிய வெடி அது இங்கே நம்ம முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவங்கள சகோதரர்கள் அண்ணன்பிக்கல பழகிட்டு பாருங்க இந்த சகோதரத்துக்காக பாகிஸ்தான் மாதிரி பேரளவுல முஸ்லீமா இருந்துகிட்டு ஒரு மோசமான ஆட்சி நடக்கக்கூடிய நாடு உலகத்துல பாகிஸ்தான் மாதிரி எதுவும் கிடையாது அந்த பாகிஸ்தான் என்ன பண்றான்னு சொன்னா ஜிஹாதுங்கிற பேரில் இந்திய இளைஞர்கள் மூல செஞ்சு நீ போய் அவ இந்தியாவில கொண்டு போய் குண்டு வச்சுட்டு வா இந்தியாவில போய் எதாவது தப்பு பண்ணிட்டு வா இந்தியாவில போய் எதாவது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு இங்க உள்ள அப்பாவி இளைஞர்கள் பலியாகி அவங்க ஏற்றக்கூடிய வெறிக்கும் மூலச்செலவிக்கும் பலியாகி அந்த பாகிஸ்தானுடைய வெறிக்கு இவர்கள் ஆராயிவிடுகின்றார்கள் ஆகவே இதெல்லாம் முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கதும் ஒழிக்கப்பட வேண்டியதுமாகும் நாம இந்தியாவில இருந்து இந்திய மக்களாக இருந்து இந்திய மக்களோட நல்லிணக்கத்தை ஃபாலோ பண்ணி நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஆயிரம் பணிகள் இருக்குது ஆயிரம் வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை செய்வோம் நம்முடைய சமுதாயமும் மேம்படும் நம்முடைய இந்திய நாடும் மேம்படும் ரெண்டு சேர்ந்து மேம்படும் அதுக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கும்போது இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜிஹாதுங்கிற பேர்ல இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு எதிரான தீவிரவாதத்தின் பக்கம் ஒருத்தன் ஆசை கொள்வானேனால் அது சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஆசைகளை மறந்துடக்கூடாது அல்லா ரபுல்லாலுமே நம்ம விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும்